ல்லாகும் அவர்கள் கூறியதாவது நபிசல்லு அலைஹுல்லம் அவர்கள் தண்ணீரும் மண்ணும் கலந்த இடத்தில் சுஜூது செய்ததை நான் பார்த்தேன் அவர்களின் நெற்றியில் மண் படிந்திருந்ததையும் நான் கண்டேன்